அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சி மாணவர்கள் தலைப்பு சாதனை சிகரம் பிரிவிலேயே தானாக நிற்கவோ நடக்கவோ இயலாத மாற்றுத்திறனாளி மாணவன் ஆர் ராஜாராமன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் எடுத்து பெரும் சாதனை படைத்துள்ளார் சென்னை கொளத்தூரில் உள்ள பாலகிருஷ்ணா ஜோசி குருகுலம் உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வந்த ராஜாராம் என்ற மாணவர் பிறவிலேயே ஒரு மாற்றுத்திறனாளி இவருக்கு இயற்கையாகவே எலும்பு அடிக்கடி உடையும் தன்மையோடு உள்ளது பதினாறு வயதாகும் ராஜாராமனுக்கு இதுவரை நூற்றி முறை எலும்பு உடைந்துள்ளது இவ்வாறு சிகிச்சை பெற்று ஒரு நிலையில் கடின உழைப்போடு படித்து ராஜாராமன் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஒரு மதிப்பெண்களை அரசு பொதுத்தேர்வு பத்தாம் வகுப்பில் பெற்றுள்ளார் ஆர் தமிழ் பாடத்தில் தொன்னூற்றி மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி மதிப்பெண்களும் கனித மடத்தில் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்களும் அறிவியலில் தொன்னூற்றி மதிப்பெண்களும் சமூக அறிவிலில் நூறு மதிப்பெண்கள் மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஒரு சாதனை படைத்துள்ளார் ஆம் விடியுமென்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு சிந்திப்போம் சாதனை சிகரங்களாய் மாறுவோம் நன்றி